வைகாவூர் சுவாமி வில்வனநாதர் திருவடி போற்றி தேவி வளைக்கை நாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நாற்பதாவது திருப்பதிகம் இது வேடன் ஒருவன் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் பிடித்திருந்து பில்வ மரத்தின் மேலிருந்து சிவலிங்கம் முடிமேல் போட சிவபெருமான் அருள் புரிந்த திருத்தலம் இது கோழை மிடராக கவி கோடும் இளவாக இசை கூடும் வகையால் கோழை மிடராக கவி கோ I could முயின் வீடு நிறை தாரு செய்திதர் அண்டமுறும் மேறுவரை அங்கிக் கணை நாள் நறவதாக எழிலார் பிண்டவரம் முப்புறம் எரித்த விகிதம் முப்புரம் எத்த விகிதம் அவன் விரும்பும் இடம் முப்புரம் எரித்த விகிதம் அவன் விரும்பும் இடம் வைகா ஆடும் வயல் சூழ் தடம் எல்லாம் வண்டு பாட அழகார் குயில் மிளத்தும் பொடில் வைகாவிலே வைகாவிலே ஊனமிலராகி உயர் நற்றவமெய் கற்றவை உணர்ந்த அடியார் மெய் கற்றவை உணர்ந்த அடியார் நற்றவ மெய் கற்றவை உணர்ந்த அடியார் ஊனமிலராகி உயர் நற்றவும் மெய் கற்றவை உணர்ந்த அடியார் ஞானம் மிக தொழ நாளும் அருள் செய்யவல்ல வல்ல நன்னா நந்த ிடமும்ன வயல் சூ தருமல் சூழி அருகே தொழில்கள் தோறும் அழகர் வானமதியோடு மழை நீழ் முகில்கள் வந்தனவும் வைகாவினே ந தன்ன உரு இன்ன உரு இன்னிரம் என்று அறிவதேல அரிது இன்ன உரு இன்னிரம் என்று அறிவதேல அரிது நீதி பலவும் ஹேனா நீதி பலவும் தன்ன உருவா மிகத்தவன் நீதி ஓடுதாம் அமர்விடும் பைகாவிலே நீதி ஓடுதாம் அமர்விடும் பைகாவிலே முன்னே வினை போய் பகையினால் முடுது உணர்ந்து முயல்கின்ற முயல்கின்ற முனிவர் ஹானே முன்னே வினை போய் பகையினால் முடுது உணர்ந்து முயல்கின்ற முனிவர் மன்ன iru bodum arivittu du serum vayal vaigavilē tadarinn vayavilē vayavilē வேதமுடு வேள்வி பலவாயின மிகுத்து விதி ஆறு சமயம் வேதமுடுவேள் விளவாயின புண்ணையொடுாடல அவ மிக்க அழகால் மிக்கழகால் மேதகைய கேதகைகள் புண்ணையொடு ஞாடல் அவை மிக்க அழகால் ஆதவி மணம் வண்டு பல பாடும் பொடிவை ரே பாதவி மணம் பல பாடும்பொடி ஸ்வைகாவிலே gamile pagavile pagavile நம்மை ஆளுடைய ஞான முதல்வன் மணிகண்டல் நம்மை ஆளுடைய ஞான முதல்வன் செஞ்சடை இடை புனல் கரந்த அமர்ந்த இடமா சிவலோக மணிகண்டன் சிவலோகம் அமர்கின்ற இடமாம் அஞ்சுடரோடு அறுபதம் ஏழின் இசை என்னறிய வண்ணம் உழவாய் மஞ்சரோடு மாதர் பலரும் தொழுது சேரும் வயல் வைகாவினே மிகு பாடலுடு ஞானம் மிகும் நல்ல மலர் வல்லவகைய தோழினொடு கை குடிரவே தோடும் அவர்களுக்கு அருள் செய்ய சோதியிடமாம் தோழினோடு கை குடிரவே அவர்க்கு அருள் செய்ய சோதியிடமா நீள வளர் சோலை தோறும் நாளி பல துன்று கனி நின்றது உதிர வாழை குதி கொள்ள மதுநார மலர் விரியும் வயல் வைகாவிலே நானா ஆ விலங்கலை எடுத்த கடியோன் கை இருவதோடு மேய் கலங்கிட விலங்கலை எடுத்த கடியோமாம் ஐ இரு சிறங்களை ஒருங்குடன் எரித்த அழகன் தன்னிடமாம் ஐயிரு சிலங்களை ஒருங்குடன் எரித்த அழகந்தமாம் கையின் மலர் கொண்டு நல காலையொடு மாலை கருதி பலவிதம் வையகம் எல்லாம் மறுவி நின்று தொழுது ஏத்தும் எழில் வைகாவிலே வையகமெல்லாம் மறுவி நின்று தொழுது ஏத்தும் எழில் வைகாவிலே வைகாவிலே வைகாவிலே கையில் மலர் குண்டு நல்ல காலையுடு மாலை கருதி பலவிதம் வையகம் எல்லாம் மருதி நின்று தோழுது எத்தும் எழில் வைகாவிலே அந்தம் முதல் ஆதி பெருமான் அமரர் கோனை அமரோனை அமரர் கோரி அயன் மாலும் இவ இவர்கள் அயன் மாலும் இவர்கள் எந்தை பெருமான் இறைவன் என்று தொட நின்று அருள் செய்தீ சனிடமாம் அயன் மாலும் இவர்கள் இறைவன் என்று தொட நின்று அருள் செய்தீ தனிடமாம் சிந்தை செய்து பாடும் அடியார் பொடிமை பூஜி எழும் தொண்டர் அவர்கள் வந்து மலர் சந்தமலர் முந்தியணையும் பதி நல் வைகாவிலே வைகாவிலே பாடும் அடியார் பொடிமை பூஜை எழும் தொண்டர் அவர்கள் வந்து பல தந்தமலர் முந்தி அணையும் பதினல் வைகாவிலே ஈசன் எம்மையாளுடைய எந்தை பெருமான் எந்த பெருமா ஈசன் எம்மையாளுடைய எந்த பெருமான் இறைவன் என்று தன்னையே பேசுதல் செய்யாமணர் பெருமான் இறைவன் என்று தன்னையே பேசுதல் செய்யா அமணர் அவர் சித்தம் அணையிடமா அமணர் புத்தர் அவர் சித்தம் அணையாவனிடமாம் ஏதமது எல்லாம் மறுவி நின்று பரவி திகழ புகழோன் பாச்சமரான பலதூவி அணையும் பதினல் வைகாவிலே வைகாவிலே வாழை உதிர்வீழ்கனிகள் ஊறி வயல் சேரும் செய்யும் வைகாவிலே பண்டு இன்னித்தை பாட அழகார் குயில் முழத்தும் பொழில் வைகாவிலே வானமதியோடு மழை நீழ்முகில்கள் வந்தனவும் வைகாவிலே மண்ணை இருபோதும் அருவி தொழுது சேரும் வயல் வைகாவிலே மாதவி மணங்கமட வண்டுபரபாடும் மாதர் பலரும் தொழுது சேரும் வயல் வைகாவிலே பாலை குதி கொள்ள மதுநார மதர் விரியும் வயல் வைகாவிலே பையகமெல்லாம் அருவி நின்று தொழுது ஏ தூம்பு எழில் வைகாவிலே வந்து பல சந்த முந்தி அணையும் பதினல் வைகாவிலே பாசமலரான பல தூவி பாசமலரான பல தூவி அணையும் பதினல் வைகாவிலே நம்மையளுடைய முக்கன் முதல்வன் முற்றும் நம்மளுடைய முக்கண் முதல்வன் சிறுவைகாவில் அதனை செற்றமலினார் சிறபுரத் தலைவன் ஞான சம்பந்தன் உரைசெய் ஞான சம்பந்தம் உரைசெய் உற்ற தமிழ்மாலை இறைந்தும் இவை வல்லவர் குருத்திரர் கெட்டமலோகம் மிக வாழ்வர் பிரியாரவர் பெரும் புகழுடே நரி நர்தரின் முற்றும் நம்மையாளுடைய முக்கண் முதல்வன் திருவை காவிலதனை முற்றும் நம்மையாளுடைய முக்கண் முதல்வன் திருவை காவிலதனை தம்பந்த <Sess> Up to the summer band, студan etc. Of the stage rezə q Foreign